அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவழியில தேசி மாணுவேல் இந்த சிந்தனையின் நீர் வளம் நீர் மலையாக மண்ணிற்கு வருவதும் ஆவியாகி வெண்ணீருக்கு செல்வதமான சுழற்சி எக்காலத்தும் நிகழ்ந்து கொண்டிருப்பது இந்த இயக்கமே உலகை வளப்படுத்துகின்றது இந்த நீர் சுழற்சி இயக்கம் இயற்கையாக நிகழக்கூடிய ஒன்றே இந்த இயக்கம் இல்லை என்றால் குன்றும் வெப்பநிலை மிகும் புவியின் தற்போட்பு நிலை மாறும் இந்த சுழற்சி முறைதான் உயிர்கள் தலைத்திருப்பதற்கான முக்கிய காரணமாய் காணப்படுகின்றது உலக அளவில் 2.5 புள்ளி ஐந்து சதவீதம் சுத்தமான நீர் கிடைக்கின்றது அதிலும் பனிப்பாறைகள் மற்றும் பனிக்கட்டிகளாக உள்ள இரண்டு புள்ளி இரண்டு நான்கு சதவீத நீர் மக்களால் பயன்படுத்தப்படியாத நிலையில் அது உள்ளது மீதமுள்ள தண்ணீரைத்தான் மக்கள் குடிக்கவும் விவசாயத்துக்கும் அதை பயன்படுத்தி வருகிறார்கள் இந்தியாவில் ஆண்டுக்கு நான்காயிரம் பில்லியன் கியூபிக் மீட்டர் தண்ணீர் உற்பத்தியாகிறது இதில் முப்பத்தி மூன்று மக்களுக்கு பயனளிக்கின்றது எஞ்சிய நீர் வீணாக கடலில் கலைக்கின்றது சமீபத்தில் நடந்த ஆய்வின்படி உலகில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட நகரங்களில் தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது அந்த பட்டியலில் இந்தியாவும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னரே சில ஆய்வாளர்கள் கூறியது போல அடுத்த உலக போர் தண்ணீருக்காகத்தான் நடக்கும் என்ற அச்சத்தை தவிர்க்க தண்ணீரை வீணாக்காமல் சேமித்து வைக்க வேண்டும் முடிந்தவரை சீக்கிரமாக பயன்படுத்தினால் நாடும் வீடும் பலம் பெறும் சிந்திப்போம் நீர் வளத்தை பாதுகாப்போம் நன்றி